الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا صمد بن وبارك وسلم عليه الله بعد وقال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سوره انزل الله وفرض الله وانزل فيها ايات بينات لعلكم تذكرون கண்ணியும்பலாமியகோதர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே மீண்டும் ஒரு உங்களுக்கு முன்னால் திராம சி செய்யக்கூடிய போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்ல நமக்கு நசீவாக்கினான் சென்ற வாரமும் இந்த ஆயத்தினுடைய சபூல் இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணமாக இருந்த காரண பின்னணிகளை கருத்து வைத்து மறக்கக்கூடிய பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசிவாக்கினாரம் இந்த வகுப்பை ஆரம்பிக்கும் பொழுது நாம் சத்தியத்தினுடைய முக்கியத்துவங்களை பற்றியும் கதைக்க வேண்டும் பேச வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தோம் என்றிருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காத பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்குகிறேன் இஸ்லாமிய சகோதரவே சத்தியம் என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகுத்திருக்கிறது பிறமாட்கள் சத்தியம் என்று சொல்லக்கூடிய எமீன் என்று சொல்லக்கூடிய அந்த பாட ஒரு தலையங்களை விட்டு மிக அழகான விதத்தில் சத்தியத்தை பற்றி வந்திருக்கிறார்கள் அவைகளுடைய சட்டங்களை எல்லாம் புகாக்கள் இக்கோடிய இமாம்கள் மிக அழகாக துல்லியமாக தொழில்படுத்தியிருக்கிறார்கள் கிதாபுகளை பொறுத்தவரையிலும் சத்தியத்தை பற்றி பாடங்கள் வகுப்புகள் அந்த அனைத்தையும் இமாம்கள்்கள் மிகவும் அழகாக தோத்திருக்கிறார்கள் குரானை பொறுத்தவரையில் அல்லாஹுக்கு அலா தன்னுடைய திரு குரானில் பல வகையான விடயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கலாம் குரானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய பேச்சுக்கு சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மனிதர்களாகிய எங்களுடன் பேசும் நாங்கள் பலஹீனமானவர்கள் நாங்கள் ஒருவருடைய பேச்சை சும்மா நம்ப மாட்டோம் அந்த பேச்சுக்கு முன்னாலும் பின்னாலும் பல வகையான வாக்குறுதிகள் அதாவது சத்தியங்கள் செய்யப்பட்டால் அதைத்தான் நாங்கள் நம்புவோம் அப்படிப்பட்ட மக்களாகத்தான் அல்லாஹூ ஒவ்வொரு குரானை பொறுத்தவரையில் அல்லாஹாக்கு சுலஹானு தலாவுடைய சத்தியங்கள் ஆச்சரியமானதாக ஒவ்வொரு பொருளும் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் காரத்தின் மீது சத்தியமாக வல்லுரை காலத்தின் மீது சத்தியமாக அல்லா ஒட்டுமொத்தமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் சூரிய ஓட்டத்தின் மீது அல்லா சத்தியம் செய்திருக்கிறான் வஷாவுடைய நேரத்தின் மீது எல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் ഇരവനിൽ അള്ളാഹ് സത്യം ചെയ്തിരിക്കുന്നു കാബത്തുല്ലാഹുടിയേ ഭൂമിയിൽ അള്ളാഹ് സത്യം ചെയ്തിരിക്കുന്നു അത്തിപ്രത്തിനിൽ അള്ളാഹ് സത്യം ചെയ്തിരിക്കുന്നു വത്തിനീ ഉസ്സൈതൂൻ സൈതൂൻ എന്ന സ്ഥലക്കൂടിയാണ് അнда സൈതൂനിന് മീതെ അള്ളാഹ് സത്യം ചെയ്തിരിക്കുന്നു മക്ക മുക്കർറമൗനിയേ ഭൂമിയിൽ അള്ളാഹ് സത്യം ചെയ്തിരിക്കുന്നു ഹദരത്ത് റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകളുടെ വാൽനാൽ മീതും അള്ളാഹ് സത്യം ചെയ്തിരിക്കുന്നു ലഹംറുക്ക உங்களுடைய மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து சில விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சத்தியம் என்று சொல்லக்கூடியது அது அல்லாஹ் சுலஹானு தாலா தொட்டு சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வரைக்கும் பற கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரியைச் சொல்லும்பொழுது வல்லதீ ந ஸு முஹம்மதின பியதே இன் முஹம்மதுரியுயிர இன் அல்லாஹ்வின் கையில் வسكرறதோ அவنين மீது ஆணியாக வல்லதீ மஸ்னி பில் ஹக் இன் அல்லாஹ் இன்ட உம்மையான தீனை கொண்டு என்னை அனுப்பி வைத்தானோ அந்த இறைவனின் மீது ஆணியாக இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை புரட்டக்கூடிய உள்ளங்களை புரட்டி ஆளக்கூடிய அல்லாஹ் மீது ஆணியாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய நபி பல வகையில் கட்டங்களில் பல வகையான விதத்தில் சத்தியங்கள் செய்திருக்கிறார்கள் சஹா வாக்கரை அலி வசல்லாம் அவர்களுடைய ரத்துமதி சத்தியமாக என்று சொல்லியும் நாங்கள் சத்தியங்களை வாழ்க்கையிலும் நாங்கள் கண்டிருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இவைகளை பொறுத்தவரையில் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் பல வகையான கட்டங்களில் பல வகையான சத்தியங்களை பல வகையான விதத்தில் நாங்கள் மொழிந்து கொண்டோம் செய்து இவை சொல்லுத்தை பாதிக்க வேண்டும் என்பதன் காரணமாக இந்த சந்தர்ப்பத்தில் அபுபக்தோ சத்தியம் செய்தார்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த on. உதவி செய்து கொண்டிருந்தேன் நடவு செய்து கொண்டிருந்தேன் இதற்கு பிறகு இந்த நடவையை செய்ய மாட்டேன் நிறுத்திவிட்டேன் என்று சத்தியம் செய்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய படைத்தவர்களும் வசதி படைத்தவர்களும் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சினைகளுக்காக வேண்டி நடவு செய்ய மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் சத்தியம் செய்து கொள்ள வேண்டாம் நடந்தவைகளை மன்னித்து விடுங்கள் அதை நீங்கள் மறந்து விடுங்கள் உங்களுடைய பாவங்கள் அன்ப மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது அல்லாஹ் அங்கே சொல்லுகிறான் செய்யக்கூடாது அந்த சத்தியத்தை நீங்கள் முடித்துவிட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை சுட்டிக்காட்டு நல்ல கர்மங்களுக்கு தடையாக நீங்கள் சத்தியத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தையும் சுபானம்மா அல்லா சுபானம் மிக தெளிவாக மிகவும் அழகாக எங்களுக்கு சொல்லுகிறான் அம்மாவுடைய பேரை அம்மாவுடைய திருநாமத்தின் மீது நீங்கள் செய்யக்கூடிய சத்தியத்தை நற்கர்மங்கள் புரிவதற்கும் நல்ல விடயங்களை அல்லது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கும் அதை நீங்கள் ஒரு தடை நான் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஏன் நான் இப்படி சத்தியம் செய்துவிட்டேன் இதற்கு பிறகு இதை என்னால் செய்ய முடியாது நான் இப்படி ஒன்றை சத்தியம் செய்துவிட்டேன் எனவே நான் இந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சா போக்கை சொல்லி செய்வதற்கே உங்களுடைய செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் சத்தியம் செய்த சந்தர்ப்பத்தில் அபூர்ய 234வது ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். வலா தஜஅலுல்லாஹ ஹுர்தத்தன் லீஈமானிகம் அன் தப்ரு வத்தத்கு வத் தஸ்லிஹு பையனன் நாஸ். மக்களுக்கு மத்தீல் மக்களுக்கு மஹரம் செய்துலர்க்கம். மக்க அல்லாஹ்வை பையந்து கிடப்பதர்க்கம் நீங்கள் மக்களுக்கு மத்தீல் நல்லனக்கங்களை எட்பாடு செய்து எட்படுத்து வைப்பதர்க்கம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் மீதே நீங்கள் செய்த சக்தியத்தை நீங்கள் அதற்கு தடையாக ஆக்கிவிடாதீர்கள். அதை நீங்கள் தரையாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உங்களுக்கு திட்ட சொல்லி இருக்கிறான். இன்று அன்பு குரிய சகோதரர்களே அன்பான பெரியர்களே சத்தியம் என்று சொல்ல கூடியத பற்றி குர்ஆனுடைய பலாயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியத்தை பற்றி உங்களுக்கு மிகவும் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியத்தை இரண்டாக பிரித்து இருக்கான். ஒன்று அல் யமீனல்லஹ். அவதே லா யக்திர ராகிதக்கும் الله باللغب في <تصفيق> இமானிக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் சத்தியம் இரண்டு வாயாக இருக்கிறது ஒன்று வாய் நிறைய எந்த கட்டத்திலும் அவரை அறியாமலேயோ அவளை அறிந்தோ அல்லது படக்க வணக்கத்தில் ஒங் ஆகி பொங்காகி ஒங்வாகி என்பதாக சிலர்கள் சிலர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லிக்கொண்டே உண்மையிலேயே இது நல்ல கர்மம் அல்ல இது நல்ல பழக்கம் அல்ல எதை எடுத்தாலும் வல்வாகி நான் பள்ளிக்கு போனேன் வல்வாகி நான் கடைக்கு போனேன் வல்வாகி நாளைக்கு நான் சாரேன் இதை வல்வாகி நான் அனுப்பி வைக்கிறேன் சும்மா எதை சொல்லுவதாக இருந்தாலும் வல்வாகி வல்வாகி வல்வாகி அரபிகளுடைய ஒரு பழக்க வணக்கத்தில் வந்த ஒரு ஒரு பழக்கம் இது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பழக்கம் இந்த பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் வந்துவிட்டது எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நோய் தொற்று இருக்கிறது எடுத்தாலும் இதை இது வல்வாகி நல்ல சாமான் வல்லாகி இவ்வளவுக்குத்தான் வாங்கினேன் மொல்லாகி இப்படித்தான் இது சமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் வயது வந்தவர்கள் சிறார்கள் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவன் கடையில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய வியாபாரி தொற்று அனைவரும் இப்படியான சத்தியத்தை சொல்லுவதே மொல்லாகி என்று சொல்லுவதும் மில்லாகி என்று சொல்லுவதும் தல்லாகி என்று சொல்லுவதும் சுபகானந்த என்னை படைத்திருந்த மீது சத்தியமாக என்று சொல்லுவதும் இப்படியான சத்தியங்களை நாங்கள் நாலாந்தம் கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த சத்தியம் எந்த விதமான சத்தியம் செய்கிறேன் என்ற நோக்கம் இல்லாமல் சத்திய செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் அவர்களுடைய வசன நடை புழக்கம் புழக்கத்திலேயே அவர்கள் இதை செய்து முடிப்பாங்க இதற்கு சொல்லுவோம் ஒரு வீணான சத்தியம் நாளைக்கு அவருக்குடிய சந்தர்ப்பம் அதை கிடைக்கவில்லை என்றால் சத்தியத்தை முறித்து விட்டார் கஃபாரா கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு ஏற்படும் என்று சொல்லக்கூடிய எதுகுமே அங்கு அவருக்கு ஏற்பட மாட்டார் ஆனால் சத்தியம் செய்கிறேன் என்ற உணர்வுடன் சத்தியம் செய்கிறேன் என்ற நேயத்துடன் அவர் அவர் ஒரு விடயத்தை பண்ணுகிறார் ஒரு விடயத்தை உறுதியாக சொல்லுகிறார் தருவேன் அல்லாஹம் மீது ஆணையாக என்று சொல்லி ஒருவர் சத்தியம் செய்தால் அது அது எமீன் அவருடைய உள்ளத்தினாக இருந்து கிளம்பி விலை கிளம்பின எமீனாக இருக்குவென்றிருந்தால் அந்த சத்தியத்தை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் அந்த சத்தியத்தை பற்றி அல்லாஹ் அவர் பதில் சொல்லி வேண்டும் அந்த பதில் ரெண்டு வகையாக இருக்கும் எதை அதை அவர் நிறைவேற்றியாக வேண்டும் கிடைக்கவில்லை அவர்கள் தப்பிவிட்டால் அவர் சத்தியத்தை முறித்தவராக மாறிவிடுவார் அவர் சத்தியத்தை முறித்தவராக ஆகிவிட்டால் அவருக்கு கவாரா என்று சொல்லக்கூடிய ஒன்றே தெண்டகுத்தம் சத்தியத்தை முறித்த தெண்டகுத்திற்குரியவராக அவர் கருதப்படுவார் சத்தியத்துக்குரிய தெண்டகுத்தத்தை குரான் பட்டியல விட்டு மிகவும் அழகாக சொல்லி தந்திருக்கிறது அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே பெரியார்களே வாழ்க்கையில் சத்தியம் என்று சொல்லக்கூடியது நல்லவைகளுக்கும் பாவிக்கலாம் பாவத்துக்கும் சத்தியம் பாதிக்கப்படுகிறது இதை மையமாக வைத்து வெள்ளமாக்கல் சத்தியத்தை பட்டியலிட்டிருக்கிறார்கள் சில கட்டங்களில் சத்தியம் செய்வது ஹராமாக ஆகிவிடும் சத்தியம் செய்வதே சில கட்டங்களில் ஹராமாகிவிடும் ஒரு கட்டத்திலும் ஹராமான விடயங்களுக்கு சத்தியம் செய்யக்கூடாது ஹராமான கிரமங்களுக்கு சத்தியம் செய்வதின் காரணமாக தெரியும் விளைவுகள் ஏற்படும் ஒன்றே ஒரு ஹராட்டை செய்வதற்கு சத்தியம் செய்கிறோம் வல்லாகி நாளைக்கு நான் மது வருந்தத்தான் போகிறேன் நாளைக்கு வல்லாகி நான் ஜினாவில் ஈடுபடத்தான் போகிறேன் வல்லாகி நாளைக்கு நான் பஜிரு தொடரமாட்டேன் சத்தியம் செய்கிறான் ஒரு வாஜிபை விடுவதற்கும் ஒரு ஹராத்தை செய்வதற்கும் அல்லது ஒரு பொய்யான விடயத்தின் ஒரு பொய்யான விளையத்தின் மீது உண்மையிலேயே இந்த சொத்து அவருக்குரிய சொத்து அல்லது கொண்ட மோகத்தின் காரணமாக இந்த சத்தியம் செய்வது ஹராம் இந்த சத்தியத்தை சல் அல்லாஹூ அறைவசல்ல ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக கண்டிருக்கிறார்கள் ஏழு பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக பார்த்திருக்கிறார்கள் எனவே ஒரு ஒரு பொருளை உடந்தையாக அல்லது படுதூறு சந்தர்ப்பத்தில் படுதூறு சொல்வதற்காக வேண்டிய எந்த சத்தியம் பாவிக்கப்படுகிறதோ இந்த சத்தியம் ஹராமான சத்தியம் இந்த சத்தியத்தின் காரணமாக ஏழு பெரும் பாவங்களில் ஒன்றை செய்த ஒருவனாக அவன் கருதப்படுவான் சத்தியத்தை இரண்ட கட்டமாக பார்க்கணும் வாஜி கட்டாயம் அந்த கட்டத்தில் சத்தியம் செய்வது வாஜி ஆகிவிடும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அநியாயக்காரர் எனக்கு நன்றாக தெரியும் ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார் எனக்கு நன்றாக தெரியும் இவருடைய ஹக்கை இன்னொருடைய கையில் இருக்கிறது இந்த கட்டத்தில் சாட்சிகள் எதுவுமே இல்லை நான் தான் பிரதிவாதியாக போயிருக்கிறேன் இந்த இந்த அங்க எனக்கு சாட்சி இல்லாத கட்டத்தில் ஹாக்கிம் என்று சொல்லுவாரு சத்தியம் செய்ங்கோ என்பதாக ஒருவருடைய ஹக்கை ஒருவருக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக நான் சத்தியம் செய்ய போகிறேன் இந்த சத்தியத்தை வாஜின் கட்டாயம் இந்த சத்தியம் செய்து தான் ஆக வேண்டும் அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனுடைய ஹக்கை அவனுக்கு திருப்பி எடுத்துக் கொடுப்பதற்காக வேண்டியும் சாட்சிகள் இல்லாத கட்டத்தில் உடமைகளை திருப்பி எடுத்துக் கொள்வதற்காக வேண்டியும் காதிலத்தில் ஒரு சட்டம் வரும் சத்தியத்தை கொண்டுதான் இவர்களுக்கு திருப்பி தரப்படும் என்று சொல்லி அந்த கட்டத்தில் காதி சத்தியம் செய்யும்படியாக சொன்னால் அந்த கட்டத்தில் நாங்கள் சத்தியம் செய்து அநியாயம் செய்யப்பட்ட ஒருவனுக்கு உதவி செய்வதும் சத்தியத்தை செய்து எங்களுடைய உடைமைகளை நாங்கள் திருப்பி எடுத்துக் இஸ்லாம் என்ற கண்ணோட்டத்தில் மூணாவது கட்டம் இருக்கிறது அது முபாஹ் ஆகமான கட்டம் ஒரு ஆகமான விடயம் ஒரு விடயத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்களுடைய உள்ளத்தில் அதை அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி மக்களுடைய உள்ளத்தில் மக்களுடைய கவனத்தை உங்களுக்கு சடைவு ஏற்படுகிற வரைக்கும் அண்ணாவுக்கு சடைவு ஏற்பட மாட்டாரே அதாவது நீங்க சடை அமல செஞ்சு செஞ்சு உங்களுக்கு சடைவு வந்துவிடும் அண்ணாவுக்கு சடைவு ஏற்பட மாட்டாங்க என்பதை சொல்லும்பொழுது என்று சொல்லக்கூடியது பல வகையான கட்டங்களில் வந்திருக்கிறது ஹராமான சத்தியம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாறிவிட்டது பொய் சொல்லக்கூடிய ஒரு இடமாகத்தான் கடைத்தொருகள் மாறிவிட்டது பொய் சத்தியம் செய்யக்கூடிய இடமாகத்தான் கடை தெருகள் மாறிவிட்டது பொய்யனுடைய நாங்கள் அறியாமல் நடந்து கொண்டிருக்க பொது கேட்கப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட மாட்டாது இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படவில்லை பிறகு மக்கள் அனைவரும் எழுந்தி மஹருடைய தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட அநியாயக்காரர்களே நல்லோரை விட்டும் போய்விடுங்கள் என்று சொல்லி ஒரு கூக்குரல் இடப்படும் ஒரு அசரையை கேட்கும் ஒரு மனக்கு சத்தமிடுவார் இந்த கட்டத்தில் நல்லோர்கள் நல்லோருடன் போய் சேர்ந்து கொள்வார்கள் கெட்டவர்கள் கெட்டவருடன் போய் சேர்ந்து கொள்வார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய நிலை جلوها لكم واصحاب اليمين ما اصحاب اليمين واصحاب الشمال ما اصحاب الشمال عندكم بو هو ظهور نلورن رده पघुरोमा முடிவு செய்யும் அநியாயம் செய்து கொண்ட அணியாயக்காரர்களே நல்லோரை விட்டும் நீங்கள் பிரிந்து போய்விடுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரிந்து போகத்தான் போகிறோம் எந்த பக்கமாக இருப்போம் எந்த பக்கம் பிரிந்து போவோம் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் நாம் அல்லாவுடத்தின் நலனை கேட்குகிறோம் அல்லாஹுடத்தின் நல்ல ஆதரவு வலது பக்கத்தில் அல்லாவுக்கு நெருக்கமான கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவாவுடன் ஆசையுடன் அன்பக்கூடிய சகோதரர்களை இப்படியான நிலையில் மக்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் மனிதர்கள் ஒவ்வொரு நபியை நாடுவார்கள் ஆறு அலகாமனை நாடுவார்கள் அவரிடத்தில் சொல்லுவார்கள் நீங்கள் எங்களுடைய தந்தை எங்களுடைய மூத்த தந்தை உங்களை கொண்டுதான் மனித குலத்தை ஆரம்பித்தார் அல்லாவிடத்தில் போய் சொல்லுங்களேன் மஷருடைய மைதானத்தை ஆரம்பிக்கும்படியாக அவரும் ஏதோ சில சாத்துக்களை சொல்லி தனக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் சொல்லுவார்கள் இந்த கட்டத்தில் நான் வெட்கப்படுகிறேன் என்னுடன் அம்மா கோவித்துக் கொண்டிருக்கிறான் இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களும் கைவிட்டு விடுவார்கள் அதற்கு நூறை சுடாத்திரத்தை போவார்கள் அவர்களும் கைவிட்டு விடுவார்கள் கடை மூணாவதாக ஹதீஷ்கல்ல வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலேஹு அவர்களை நாடுவார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் இடத்தில் போய் சொல்லுவார்கள் நீங்க அல்லாஹுடைய அல்லாஹ் உங்களை நண்பனாக உங்களை அவனுடைய விருப்பத்துக்குரிய நண்பனாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டு விட்டான் நீங்கள் அல்லா உங்கள் நெருப்புல போட்டும் நெருப்பு உங்களை சுடவில்லை சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள் அல்லாவிடத்தில் போய் சொல்லுங்கள் அல்லாவடத்தில் மண்டாடுங்கள் அல்லாவடத்தில் பருந்து பேசுங்கள் மைய மைதானத்தை ஆரம்பித்து கேவி கணக்கை ஆரம்பித்து எங்களுக்கு ஒன்றோ நரகம் ஒன்றோ சோற்றம் என்று சொல்லக்கூடிய நிலையை முடிவு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இவர் அகிம் அனைத்து சலாம் சந்தர்ப்பத்தில் ஹதரத் இவர் ஆகி மலகி சலாத்து இஸ்லாமர்கள் சொல்லுவார்கள் இன்றைய நாள் என்னுடைய அல்லாஹ் என்னுடன் மிகவும் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறான் நான் கோபத்துக்குரியவனாக மாறிவிட்டேன் என்னுடைய அல்லாஹ் என்னுடன் கோபத்துக்குள்ளவனாக இருக்கிறான் என்னுடைய அல்லா என்னுடன் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறான் நான் உலகத்துடைய வாழ்க்கையில் மூணு பொய் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலிகி சுவாமி தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் அவர்கள் பொய் பேசவில்லை அது தகையாவாகத்தான் பார்க்கிறோம் ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு வேறொன்றை சுட்டிக்காட்டினார்கள் ஒன்றை மனதில் மறைத்து வைத்துக் கொண்டே முஸ்லீம்களுக்கு சொல்லவில்லை காவிரிகளுக்கும் சிலை வணங்கிகளுக்கு தான் பொய் பேசினார்கள் வைத்துக்கொண்டு இப்ராஹிம் அலேம் சொல்லுவார்கள் இன்றைய நாள் என்னுடைய அல்லாஹ் என்னுடன் கோபித்துக் கொண்டிருக்கிறான் என்ன தெரியுமா பொய் சொல்லவில்லை அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு வயது பதினாறு இருக்கும் அந்த மக்கள் சொன்னார்கள் அந்த மக்கள் சொன்னார்கள் நாங்க எல்லாரும் பெருநாளையக்காக வேண்டி ஊற விட்டு வெளியே போகிறோம் பெரிய இடத்துக்கு போகிறோம் வணக்கம் செய்வதற்கு நீங்களும் வாருங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் போய் சேர்ந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் நோயாளியாக இருக்குகிறேன் என்று சொல்லி அப்படியே இருந்து விட்டார்கள் தன்னுடைய உள்ளத்தில் உண்மையிலே நோய் இருந்தது ஈமானுடைய நோய் மக்களின் மீது கொண்ட கவலையினால் ஏற்பட்ட ஏற்பட்ட அந்த நோய் இருந்தது சொன்னார்கள் நான் நோயாளியாக இருக்கிறேன் ஆனால் அந்த இடத்திலிருந்து தப்பித்து கொடுக்காமித்தான் நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே தங்கிவிட்டார்கள் போகாமல் திருத்திக் கொண்டார்கள் இரண்டாவது கட்டத்தில் இப்ராஹிம் அலேலாம் அவர்கள் சிறையை உடைத்தார்கள் சிலைகளை உடைத்தார்கள் அந்த சகோதரர்கள் அந்த சிலை வணங்கிகள் அங்கே வந்து பார்த்த சிலைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கிறது பெரிய சிறையினுடைய கழுத்தில் தான் அந்த கோடாலை தொங்கிக் கொண்டிருக்கிறது கேட்டார்கள் செய்தது யார் இதை செய்தது யார் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்திருப்பார் என்று சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலகி சலாத் அவர்களுடைய அவருடைய புத்தியை கொஞ்சம் திறக்க செய்து விட்டார்கள் நான் செய்த ஒரு உடைத்துவிட்டு எப்படி சொன்னேன் அவர்தான் செய்திருப்பார் அவளத்திலே கேட்டு பாருங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர் இம்லி சேசிவிட்டேன் என்றால் தன்னுடைய அன்பு மனைவி அதாவது போய்கொண்டிருக்கிறார்கள் மிஸ்ர நாட்டை நாடுகிறார்கள் மிஸ்ர நாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிஸ்ர நாட்டை ஆடக்கூடிய ஒரு மன்னர் அங்கே இருந்தார் அவன் பெண் ஆசை கொண்டவன் அவனுக்கு பெண்களின் மீது மோகம் இருந்தது மிஸ்ர நாட்டில் இருக்கக்கூடிய அரசனுக்கே கேள்விப்படுகிறது கேள்விப்பட்டதும் அந்த பெண்ணை அழைத்து வரும்படியாக அவருடைய கணவன் அவருடன் இருந்தால் அவனை கொலை விடும்படியாகவும் கட்டளை பிறப்பித்து விட்டான் இப்ராஹிம் அலேஹி அவளுக்கு இந்த செய்தி ஏற்கனவே எப்படியோ மறைமுகமாக அல்லாஹ் இதை எத்திவிட்டு எத்தி வைத்து விட்டான் இப்ராஹிம் அலேஹி சலாத்துலாம் அவர்கள் தந்த மனைவியை பார்த்து சொன்னார்கள் உன்னிடத்தில் இப்படி கேள்வி கேட்டால் நான் யார் என்பதாக கேட்டால் நீ சொல்ல வேண்டும் நான் சகோதரன் என்பதாக சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உண்மையிலேயே சகோதரன் தான் என்று சொன்னால் நானும் நீனும் மட்டும்தான் இந்த பூமிக்கு மேல் இப்போது முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் இப்ராஹிம் அலேஸ்வலா மிக தெளிவாக சொல்லிக் காட்டினார்கள் என்னுடைய கணவன் நான் உடைய உண்மையிலேயே கணவனை பார்த்து சகோதரன் என்று சொல்லக்கூடிய சொன்னதே இஸ்லாமிக் இஸ்லாமிய சகோதரன் என்ற கருத்து அங்கு எடுக்க முடியும் அப்படி இருந்தாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பாய்மார்களே இப்ராஹிம் அலேபுல அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நான் உன்னுடைய சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னேனே இந்த பொய்யையும் உரைத்து விட்டேனே இந்த மூணு பொய்யையும் சொன்ன நான் நான் அல்லாஹுடைய முகத்தை எப்படி பார்க்க போகிறேன் நான் அல்லாஹுடைய திருவள்ளத்தை எப்படி பார்க்கப் போகிறேன் அவரிடத்தில் போய் நான் எப்படி பரிந்து பேசப் போகிறேன் ஓடிக்கொண்டிருக்கிறது பெட்ரோலாக அதாவது டீசலாக எங்களுடைய வாழ்க்கையில் பொய்யே ஆகிவிட்டது அப்படிப்பட்ட நாங்கள் அல்லாவுக்கு முன்னால் போய் என்ன சொல்ல போகிறோம் அல்லாவனத்தில் என்ன கதைக்கப் போகிறோம் அல்லாவுடைய திருவள்ளத்தை எப்படி பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் உள்ளத்தில் உண்டை வைத்துக் கொண்டு இன்னும் பேசினார்கள் அது இந்த கட்டத்தில் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இப்ராஹிம் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்டத்தில் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்த கணவன் சொல்ல வேண்டாம் சகோதரன்வனை இருக்கும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து சகோதரர்களே அந்த பெண்மணியை சொல்லக்கூடிய மனைவி எடுத்துக்கொண்டு அந்த அரசு படையை கொண்டு போய் அவனுக்கு முன்னால் நிறுத்திவிட்டார் அந்த பெண்மணி Yang pedi pertur pin mani Yang pedi pertar taqwa waliya kurumbam Yang pedi pertar taqwa waliya walki Alhamdulillah Anda pin mani Anda rasa naik kandadu Allah rastu dua kekira Allahumma inni aman tubik Allahumma inni aman tubik Wabirasulik Ya Allah Naan Onneikum di iman kundaban Onne di rasulikum di iman kundaban Wahassan tufarji illa ala zawji Ya Allah என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய மானத்தை என்னுடைய கற்பை நான் பாதுகாத்து வந்தேன் என்னுடைய கணவனுக்கு தவிர இதை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை நான் நாளும் இதை பாதுகாத்து இதை வந்திருக்கிறேன் யாழ் வா இந்த கொடுங்கோல இந்த பாவியான அரசரிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி துவா கேக்குகிறாள் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே என்ன தாக்கம் என்ன தெரியுமா அந்த அவனை அவளை அந்த பெண்மணியை அந்த அரசன் கண்டதுமே அவளுடைய கைகள் அனைத்தும் அப்படியே அதாவது அதாவது ஊடப்பட்டு போய்விட்டது இயற்கையிட்டு போய்விட்டது பெரிய ஹதீஸ் பெரிய ஒரு சம்பவம் அதன் திமா முபாலிருஷ்ணத்துள்ளா எதே எங்களுக்கு இதை மிகவும் அழகாக தன்னுடைய ஜாமியை சுட்டி காட்டுகிறார்கள் அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே தக்குவா என்று சொல்லக்கூடியது திக்க நிலையில் அல்லாஹுடைய உதவியை தவிர வேறு எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லா உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரே வாழ்க்கையில் பொய் சத்தியம் என்பது பொய் பேசுவது என்பது மிகவும் முற்றாக தடுக்கப்பட வேண்டும் ஹதீஷ்கள் ஆச்சரியமான நீங்க போய் சத்தியம் செய்வீங்களா இந்த சத்தியத்தால சாமான வித்து விடுவீங்க சாமான மக்கள் வாய்க்கொண்டு பேச்சுடுவாங்க ஆனா வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க பறக்கத்து இல்லாமல் போயிடும் வியாபாரத்துல பறக்கத்தை அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடும் மண் நில் மண் சாப்பில் அதாவது பறக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் தொழில் அபிவிருத்தி இல்லாவலாகிவிடும் சுமகான இன்றைக்கு கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பல பேர் சேர்ந்து யாவாரம் செய்கிறோம் ஆனா வீட்டினுடைய வறுமையை நீக்கிக் கொள்ள முடியவில்லை எங்களுடைய முன்னோர்கள் வீட்டில் ஒருவர் வியாபாரம் செய்தார் ஒருவர் விவசாயம் செய்தார் வீட்டிலே இருந்த அனைவரும் வாழ்ந்தோம் காணிபூமிகளும் வாழ்ந்து வாங்கி இருக்கிறாங்க மறக்கத்தாக இருந்திருக்கிறார்கள் கஷ்டமில்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் கடன் இல்லாமல் கோத்தாக இருக்கிறார்கள் இன்றைக்கு பெரிய வியாபாரம் செய்கிறோம் ஆனால் கடன் முடிந்த பாடும் இல்லை பிரச்சனைகள் முடிந்த பாடும் இல்லை கபராளிகபராளிகளாக ஆகி கபருக்கு போகக்கூடிய கட்டத்திலும் கடனாளிகளாகவே கபரை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரியின் வாழ்க்கை சத்தியம் என்று சொல்லக்கூடியது பொய் சத்தியம் என்று சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லக்கூடிய உண்மையை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையில் சத்தியம் என்று சொல்லக்கூடியதை சொல்லும் பொழுதே அதற்கு பல நிபந்தனைகள் இருக்கிறது சத்தியம் யாரும் செய்ய வேண்டும் சத்தியத்தை செய்வதற்கு நிபந்தனைகள் முதலாவது நிபந்தனை சத்தியம் செய்யக்கூடியவர் பாலகானவராகவும் ஆட்டிலானவராகவும் இருக்க வேண்டும் அதாவது அவருக்கு பருவ அடைந்தவராகவும் இரண்டாவது புத்தி உள்ளவராகவும் இருக்க வேண்டும் பருவ அடையாத சிறார்கள் சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மூன்று பேரை பேனா உயர்த்தப்பட்டு விட்டது அணி தூங்க எது அவர் எலும்புகிற சத்தியம் செய்கிறார் ஒத்தர் தூக்கத்தில பேசுகிறார் ஒத்தல் தூக்கத்தில் ஒத்திற்கு ஒத்தமை ஒத்தனை பார்த்து திட்டுகிறார் நாங்க இதுக்கு எந்த குத்தமும் இல்லை இதை பற்றி அவர் தண்டிக்கப்பட மாட்டார் இரண்டாவது சின்ன புள்ளைய தொட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுக்கும் அவர் தண்டிக்கப்பட மாட்டார் பைத்தியக்காரன் எதுவரைக்கு அவனுக்கு புத்தி வருகிற வரைக்கும் ஒரு பைத்தியகாரன் செய்யக்கூடிய எந்த ஒரு விடயத்துக்காக வேண்டிய தவறுக்காக வேண்டிய பைத்தியகாரன் தண்டிக்கப்பட மாட்டான் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே தான் சத்தியத்தை பொறுத்தவரையிலும் சத்தியம் செய்யக்கூடியவர் பாதகானவராக பர்வமாய் அடைந்தவராக இருக்க வேண்டும் இரண்டாவது சரீர புத்தி உள்ளவராக சுய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று கூடிய கருத்தையும் மிகவும்ும்த்தியம் செய்கிறேன் என்ற இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டோம் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை திருப்பி திருப்பிச் செய்வார்கள் எனவே அப்படிப்பட்ட நீயத்தில் இருக்கக்கூடாது நீயத்தும் சத்தியம் செய்கிறேன் என்ற நீயத்தும் அங்கே சரியாக புலன் வேண்டும் இதுதான் சத்தியத்துக்குரிய இரண்டாவது வந்தன மூணாவது சத்தியம் செய்யக்கூடிய ஒருவர் ஒன்றின் அல்லாவுடைய பேரில் ஒரு பேரின் மீதுதான் சத்தியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் சத்தியமாக சத்தியமாக அப்பட கவரும் மீது சத்தியமாக அந்த வலியுள்ளாமை சத்தியமாக இப்படியாக என்ன செய்கிறோம் அவர்களின் சத்தியத்தை மாப்பட தலையில சத்தியத்தை எங்களுடைய இப்படியான ஒரு பழக்கமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இணைய பற்றியெல்லாம் ரணமாக்கல் தொகுத்து மிகவும் அழகாக எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய போர்களே சத்தியம் செய்யும் பொழுது ஜாமலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் சிலைகளில் சத்தியம் செய்வார்கள் பெற்றோருடைய சத்தியம் செய்வார்கள் குழந்தைகளின் சத்தியம் செய்வார்கள் இல்லை சத்தியம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய ஒரு பேரின் மீது அப்படி இல்லை என்றால் அல்லாவுடைய ஒரு சிபார்த்தின் கண்ணியத்தின் சத்தியமாக அல்லாஹுடைய இனிமின் மீது சத்தியவாக நாட்டத்தின் மீது சத்தியவாக சக்தியின் மீது பொதுரத்தின் சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹுடைய சிபார்த்துகள் அல்லது அல்லாவுடைய பெயர் உலமாக்களை அணுகி அவரிடத்தில் போய் சத்தியத்தை பற்றி மிக அழகாக படித்துக் கொள்ள பாருங்கள் சொன்னார்கள் உங்களது அப்பா உம்மாவை கொண்டு நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லா இன்னல்லாஹ யன்ஹாகும் உம்ருடைய தற்குறான் அன் தஹலிகு பிஆபாஇikum உம்ருடைய பெட்ரோரை கொண்டு சத்தியம் செய்வீரே அல்லாஹ் தற்குறாக் மன் கான ஹாலிபன் யானவுது சத்தியம் செய்ய விரும்பினால் பல்லஹி பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யட்டும் அப்படி இல்ல என்றால் அவர் மௌனமாக இருந்துவிட்டால்ட்டோம் சென ஷல்லக்கூடிய கததை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அலறாக எங்களை சுட்டிக்காட்டி இருக்கார் சத்தியம் செய்ய அவர்கள் சத்தியத்தை்துவிட்டார்கள் என்ன செய்ய வேண்டும் சுபானந்தா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் பயங்கரமான விஷயங்கள் இருக்கிறது சத்தியத்தை செய்துவிட்டோம் ஒரு விடயத்தின் மீது நிறையாக நிற்கிறோம் சுபகானந்தா ஆனந்தத்தை நாங்கள் பார்த்தோம் சத்தியத்தை முறித்தால் என்ன செய்ய வேண்டும் சத்தியம் செய்த விடயத்தை நாங்கள் அப்படியே நிறைவேற்றிவிட்டோம் இல்லா நல்ல விடயம் அதை மார்க்கத்துக்கு முரணில்லாத நல்ல ஒரு கர்மமாக இருக்கும் என்றிருந்தால் அந்த சத்தியத்தை நாங்கள் எதை வாக்களித்தோமோ அல்லாஹுடைய பெயரை சொல்லி வாக்களித்தோமோ நாங்கள் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படி இல்லை நாங்கள் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டோம் எங்களுக்கு கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொன்னார்கள் ஒரு விடயத்தின் ஒருவர் சத்தியம் செய்து விட்டார் வேற ஒன்றை காணுகிறார் அதை விட நல்லதாக பல்ல இல்ல எது நல்லதாக இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் அவருடைய சத்தியத்துக்கு அவர் என்ன செய்யட்டும் என்று சொன்னால் அவரது கொடுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை சல்லா சொல்லு மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கார்கள் சில கட்டகங்களில் ஒரு உடைய சக்தியம் செய்வோம் இதை நான் நெருங்க மாட்டேன் இதற்கு பிறகு என்பதாக ஆனால் பின்னால் பார்க்கிறோம் நான் செய்த சக்தியன் தவறு இதை நெருங்கத்தான் வேண்டும் இதை செய்வதற்கான எனக்கு இருக்கிறது என்பதாக விளங்கினால் நாங்கள் நெருங்கி செய்துவிட்டு என்ன செய்வோம் அந்த சத்தியத்தை முறித்ததுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய கப்பாராவை பற்றி பார்ப்பதாக இருந்தால் மூணு வகையான முதல் மூணு விட விழுக்கிறது அதுல மூணில் ஒன்றே செய்துவிட்டால் போதுமானது முதல முதலாவதாக ஒரு அடிமையை உரிமை இடுவது ஒரு முக்மீனான ஒரு அடிமையை உரிமை இடுவது இந்த காலத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அடிமைகள் கிடைக்க மாட்டாங்க அப்படி இல்லை என்றால் இவரத்தின் பத்து நிஷ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுப்பது ஒவ்வொரு விஷயனுக்கும் ஒரு முத்தமிழ் சொல்லக்கூடிய அளவு ஊர்ல அதிகமாக பெரும்பான்மையான மக்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன செய்ய வேண்டும் சொன்னால் சுமாராக அறுநூறு கிராம் கொண்ட ஒரு உணவு பார்சல் உணவு அவர்களுக்கு அது கொடுக்க கஷ்டமாக இருந்தால் பத்து மிஷியங்களுக்கு உடை ஆடை அணிவிக்க வேண்டும் ஆடை வாங்கிக் கொடுக்க வேண்டும் நாட்டில் எந்த ஆடையை அநேக மாணவர்கள் அந்த ஆடை அணிவிக்கப்பட வேண்டும் இது நூலுக்குமே அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது இது மூனையும் அவரால் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை வசதி வாய்ப்பு இருக்கிறார் தேக ஆரோக்கியம் அவருக்கு வசதி வாய்ப்பு இருப்பார் என்றால் அவருக்கு மாறுக்கம் சொல்லுகிறது இந்த மூனையில் ஒன்றை நிறைவேற்றிக்கொள்ள முடியாவிட்டால் நீங்கள் கட்டாயமாக மூன்று நோம்பு பிடிக்க வேண்டும் என்பதை எண்பத்தி ஒன்பதாவது அல்லாஹ் எங்களுக்கு தெளிவு எனவே அன்புக்குரிய சகோதரர் இது சத்தியத்தைப் பேசக்கூடிய சில விடயங்களை எந்த வாக்குள் வாங்கலோ வாதண்டா சத்தியம் பொய்சத்தியம் செய்து அல்லாஹுடைய சாகத்திற்கும் வேதனைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக உண்மைகளை உண்மைகளாக விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நாம் அனைவருக்கு நசிவாக்குவானாக காலா ஒவர காத்து